வா நண்பர் இரண்டாவது திருமணம் முடித்துவிட்டு முதல் மனைவிடம் சொன்னார் முதல் மனைவி அம்மா வீட்டுக்கு சென்று விட்டது இப்போது என்ன செய்ய வேண்டும் முதல் மனைவி நண்பரிடம் வந்து வாழ்வதற்கு வழி இது நண்பர் மாதிரி தெரியல இவரை பாதிக்கப்பட்டவர் தெரியுது அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க இஸ்லாமத்தில் ஒன்றல்ல நான்கு திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்குது வாய்ப்பு கிடைச்சா திருமணம் பண்ணுங்க வேணான்னு சொல்லல ஆனா என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்கும்போது ஷரியத் கோர்ட்ல நடக்கிற விவரங்கள்லாம் பார்க்கும்போது யாருக்கு அல்லா ரபுல்லாலமின் நல்ல மனைவி சந்தோஷமான திருப்தியான மனைவி கொடுத்திருக்கானோ அவங்க ரெண்டாவது திருமணத்தை பத்தி பலமுறை யோசிச்சுக்குங்க நல்ல யோசிச்சு முடிவெடுங்க நல்ல சந்தோஷமான ஒரு மனைவி நீங்க ஆசைப்பட்டு இன்னொரு முதல் மனைவி இருக்காது போயிடும் கிடையாது ஆலோசனை கேளுங்க கேட்டு முடிவு நல்லவனா இருக்கணும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆளு கேளுங்க உம்ராஜி செல்வர்கள் அந்த முதல் மனைவி நண்பரிடம் வந்து வாழ்வதற்கு வழி சொல்லவும் இருக்காங்க ஷர்தோட்ல சொல்லுங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி புத்தி சொல்லி அனுப்பலாம் ஹஜ்ஜ் உம்ரா செல்பவர்கள் பெண்கள் மகரமான துணையிலும் போக வேண்டும் எல்லா ஹஜ் சர்வீஸ் அப்படி செய்வதில்லை வரும் நபர்களை மகரமாக போட்டு செல்கிறார்கள் விவரம் சொல்லவும் இது எங்க ஆசிரியர் கேட்கிறாரா இல்ல மற்ற கேட்கறா தெரியல அதுல எங்க ஆசிரியர்கள் முடிஞ்சவர்களும் அப்படி பண்றதில்ல அவாய்ட் பண்ணிடுறோம் மகரம் இல்லாத பெண்கள் வந்தாங்கடா முடிஞ்சவர்களும் அவங்க கூப்பிட்டு போறது கூட ரொம்ப அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னா அவங்கள மார்க்கத்திலே அனுமதி அறுபது வயசு மேல உள்ள பெண்கள் அவங்க கூட்டி போறதா வராது அவங்க அவாய்ட் பண்ண பார்ப்போம் கூட்டு போறோம் இல்லா அம்பது வயசு கிழ உள்ள பெண்களும் நாற்பது வயசுக்குள்ள பெண்களும் மகரம் இல்லாமல் கூட்டு போறதே கிடையாது கூட்டு போறது மார்க்கத்தில் அனுமதியும் கிடையாது நமக்கு தெரிந்த உண்மையான நபர்கள் இறந்த பின்னாடி கனவில் வருவது பற்றி அந்த உண்மையான நபர்கள் நபர்களே உண்மையான பொய்யான நபர்கள் வருவது அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க துவங்க காலையில் பஜ்ஜெட் சொல்லிட்டு யாரெல்லாம் கனவு வந்தாங்க அவங்களுக்கு அப்படின்னு துவாசாண்டி நல்ல மோமின் இன்றும் மலக்குகளை பார்க்க இயலுமா என்ன பார்த்தா மழக்கு மருத்துவ இருக்குமோ அப்படின்னு தேவையில்லாமலாம் தண்ணீரோ அல்லது மது அல்லது டீயா தண்ணீரோ அல்லது டீயோ அருந்தும் போது அமர்ந்து குடிக்க வசதி இல்லை என்றால் நின்று கொண்டு குடிப்பதற்கு சரியத்தில் சலுகை இருக்கிறதா முடிஞ்ச வரைக்கும் உக்காந்துதான் குடிக்கணும் தண்ணி குடிச்சாலும் சரி டீ குடிச்சாலும் சில பேர் அப்படியே தப்பாது தண்ணீர்ல உட்கார்ந்துதான் குடிக்கணும் அதே மாதிரி எதுவும் கூல்ட்ரிங்ஸா இருந்தாலும் சரி அல்லது டீயா இருந்தாலும் உட்கார்ந்து குடிக்கணும் ஆஹ் கடையில டீ குடிக்கணும் கடையில உட்கார்ந்து இடம் இல்லை குறைஞ்சபட்சம் ஏதாவது உட்காந்து சாஞ்சு விஞ்சு நிக்கிறது பைக் இருந்தா கூட அந்த பைக்ல சாஞ்சிட்டா குடிக்கணும் அதனால உட்கார்ந்து குடிக்கிறது தான் ரசே சொன்னது தேவராஜ முதலீ தேர்வில் இருந்து வருகிறேன் உங்கள் பயன் எல்லாம் கேட்கிறேன் அங்கே கடை வைத்திருப்பவர்கள் அதிக நபர்கள் பேங்கில் ஓடி வாங்கி வியாபாரம் செய்கிறார்கள் கேட்டால் வட்டி என்பது சொல்வதில்லை வியாபாரம் என்று சொல்கிறார்கள் பள்ளிக்கு மாதம் பணம் நோம்பு பணம் கொடுக்கிறார்கள் அதை வாங்கிக் கொள்கிறார்கள் எதை பற்றி நினைப்பதில்லை அப்படி யாருன்னு சொல்லி தெளிவா மக்கா பள்ளிக்கு அந்த மாதிரி ஆளு கொடுக்குறாங்க அப்படின்னு தெளிவா சொன்னீங்கண்டா உடனடியாக அந்த பணத்தை திரும்பி கொடுத்துருவோம் ஏன்னா நகனும் நகக்கும் முத்தவள்ளி சராயிர் வெளிப்படையை வச்சுதான் நாம தீர்ப்பளிக்க முடியும் அந்த ரங்கத்துக்கு அல்லாதான் பொறுப்பாளிதான் சூழலு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் அந்த ரங்கத்தையும் துருவி திரி முடியாது அதனால அவங்க நல்லவங்க தக்குவாதாரி தரவங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டாங்க சில பேர் சந்தேகம் வந்துட்டா ஓப்பனா கேக்கணும் என்ன வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு நேற்று அப்படிதான் ஒருத்தரை நோம்பாளிகள் கொடுக்கணும்னு சொல்லி இதோ பழமும் இன்னும் எடுத்துட்டு வந்தாரு பழம் கொடுத்தாலும் சரி சம்சாரம் ஒவ்வொருத்தரையும் தீரை விசாரிச்சுதான் நாங்க வைக்கிறதையும் அனுமதிக்கணும் பழம் கொண்டு விசாரிக்கிறாங்க என்ன வியாபாரம் என்னன்னு கேட்டாடிங்க ஒரு பணம் அனுப்பிவிட்டோம் இப்படி செவியில சந்தேகம் இல்லங்க ஆயிரம் பேர் முடியாது முடிஞ்சவங்க அவாய்ட் பண்ண பாக்குறோம் ஏன்னா அல்லாவுடைய கிருவியினாலும் நோன்பு தரக்கூடிய மக்கள் நம்ம நம்பிக்கை வச்சு நோன்பு திறக்கிறாங்க சகர் செய்யறாங்க அதனால அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாதகம் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவ்வளவு கவனமா இருக்கிறோம் அதனால எழுதியிருக்கிற சகோதரர் சம்பந்தப்பட்ட ஆளு உங்க மக்கா பள்ளிக்கே வந்து கொடுத்திருக்கிறாரு அவர் கஞ்சிக்கு பணம் கொடுத்துருக்காரு இல்ல சகரு கொடுக்குறாரு இல்ல மத்த மொத்த வேலைகள் கொடுத்துருக்காரு ஏசி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க சொல்லுங்க அவங்க ஏசியை கூட கழித்த கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆளுடைய பணம் நமக்கு தேவையில்லை சும்மையதாவது அவதூறு போற போக்குல பாத்தீங்களா போர்டு போட்டுருக்காங்க வேசி வாங்கி கொடுத்துருக்காங்களா பஜார் உள்ள திருட்டு வியாபாரம் பண்றான் அது பண்றான் இது பண்றான் அது மட்டும் வாங்கிக்கிறா மக்கா பிள்ளைமே அப்படின்னு போற போக்குல சகதி அள்ளி சகதியெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை அது பொறாம என்று சொல்லிட்டு போறது ஏன்னா அவன் ஹராமான வியாபாரம் பண்ணுவான் நம்ம பணத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க நம்ம பக்கத்துக்குள்ள யாரும் பணத்தை வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற புறாமையில சொல்லிட்டு போவோம் பொருட்படுத்துறதுல ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சு இந்த ஆள் நீங்க பணம் வாங்கிருக்கிறீங்க ஆனா அவர் இந்த மாதிரி ஹராமன் பண்றாரு சொல்லுங்க சகோதர எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவருடைய பணத்தையும் திரும்ப கொடுத்துருவோம் அவர் ஒரு கால ஏசி ஏசி வாங்கி கொடுத்துருந்தா அந்த ஏசி காலி திரும்ப கொடுக்க தயாரா இருக்கிறோம் அதனால அதுக்கு தயங்க போறது கிடையாது அதனால ஆதாரப்பூர்வம் போற போகல யாராவது வட்டிக்கு வாங்க கூடாது ஆனா புது பேட்டைக்கு மட்டும் வசூலுக்கு அனுப்புறாரு புதுப்பேட்டில் புதுப்பேட்டையில உள்ளவங்க எல்லாருமே வட்டிக்கு வாங்குறாங்க புதுப்பேட்டில் உள்ள எல்லாருமே ஏலச்சிட்டு விடுறாங்க யாரும் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது யாராவது சொல்ல முடியுமா அப்படி சொல்லவும் கூடாது நம்ம மக்கா பள்ளிக்கு யார் கஞ்சிக்கு பணம் தர்றாங்களோ அவங்க பர்டிகுலரா அந்த மாதிரி ஏலச்சிட்டு விடுறாங்க ஏழச்சீட்டுல சேர்ந்து இருக்காங்க வாங்கறாங்க அல்ல திருட்டு பொருள் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆதாரப்பூர்மா சொல்லுங்க அவங்க பணத்துல மூஞ்சு துருக்கி அடிக்கிற பணத்தை அதுல எந்த தேக்கவும் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பலதர சண்டை வந்து அடிபடித்தான் இருந்த விஷயத்துல நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட போறது இல்லை அதனால போற போகிற சும்மா சேர்த்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் எடுக்கலாம் இமாமு ஆளு வட்டி வாங்குறான்னு சொன்னோம் அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நோட்டீஸ் எழுதி ஒட்டுங்க நீங்க ஆண்கள் வெள்ளி செயின் மோதிரம் கை செயின் அணியலாமா அதாவது ஆண்கள் அணிகலன் என்பதே பெண்களுக்குரியதுங்க அணிகலன் என்பது பெண்களுக்குரியது அணிகலன்கள் ரசவல்லாய் சல்லாத்துல மோதிரம் மட்டும்தான் போட அனுப்பிச்சாங்க அது மோதிரம் ரசா எதுக்கு போட்டுருந்தாங்க அந்த மோதிரத்துல முகம்மது சூழ்ந்தான் நடிச்சிருக்கோம் இந்த வெளிநாட்டுக்கு ராக மன்னர்களுக்கு ரசிதான் பாருங்க அந்த கடிதம் அனுப்பும்பொழுது அந்த மோதிரத்தை கொண்டு வந்து முத்திர வச்சு அனுப்புவாங்க அதனாலதான் மோதிரத்துக்கு அளவில் முத்திர வயரக்கல்லு வைடூரியு மரகத கல்லு அந்த கல்லு இந்த பைத்தி போட்டாலும் அஞ்சு கைல வயிற்று அதுல என்னக்கா இதுல ராசிக்கல் வேற பயிற்சி பேசுறான் அதுக்கு ஒரு கல்லூரிக்கு போடுக்கோ கல்லத்துக்கு போடணும் அதுக்கு ஒரு கல் போடு பொந்தாட்டி பேச கேட்கலையா அது ஒரு கல்ல போடு நீ உனக்கு வியாபாரத்துல மறக்கத்து இல்லையா அது ஒரு கல்ல போடு அது யார் தப்புச்சும் தலையில கள்ளத்துக்கு போடணும் இந்த மாதிரி ராசிக்கல் வேற வச்சு கை நிறைய போடுறது இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இல்லங்க இந்த மாதிரி கல்லு வச்சு ஜிகி ஜிக் கையில் நிறையத்தில் அனுமதி கிடையாது ஆண்களை போன்றே பாவனை செய்யும் பெண்களையும் அல்லா சபிக்கின்றான் பெண்களை போன்று பாவனை செய்யும் ஆண்களையும் அல்லா சபிக்கின்றான் எனது மனைவியிடம் இருபத்தி அஞ்சு பவுன் நகை உள்ளது மகளிடம் ஒன்றரை ஒன்றரை வயது அஞ்சு நகை உள்ளது இது எனது மகளுக்கு நான் இருபத்தஞ்சு நகைக்கு மட்டும் சக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது முப்பது பவுனுக்கும் சக்காத்து கொடுக்க வேண்டுமா ஒரு நபர் பத்தே முக்கால் பவுன் ஆபரணமாக அணியலாம் என்று உள்ளது எங்க உள்ளது இவ்வளவு மார்க்கட்டையும் சொல்லிக்கிறார் இவ்வளவு பதிலும் சொல்லிக்கிறாரு அதாவது இருபத்தஞ்சு நகை மகள் அம்மா ஒய்ஃப்டர் தான் அஞ்சு பவுன் நகை மகள் டர் தான் மகளுக்கு ஒன்றரை ஒன்றரை வயசு கேட்பாரு மகளே இந்த நகையை விக்கலான்னு இருக்கிறமா அத்தாக்கு அரிசி தான் ரூபாய் அப்படி பெர்மிஷன் கேட்டா வைப்பாரு யாரையும் ஏமாத்துறது காட்டு அது மகளுக்குரியதான் அந்த அஞ்சு பவுன் அந்த மகளுக்குரியதை நான் விட்டுமா ஏன் அதனால சகோதரே 25 அஞ்சுமே உங்களுக்கு சொந்தமானது ஒரு நபர் பத்தே முக்கால் பவுன் ஆபரணமாக அணியலாம் என்று உள்ளதுல பத்தே முக்கால் பவுன் வரைக்கும் ஒரு நபர் ஆபரணமாக அணிவதற்கு மார்க்க அனுமதி இருக்குது பத்தே முக்கால் பவுன் வரைக்கும் தான் அதற்கு பெயர் அணிகலன் ஆபரணம் பத்தே முக்கால் பவுன் தாண்டிட்டா அது அசட் சொத்து அது ஆபரணம் இல்லை அது என்னது சொத்து முக்கால் போன்களுக்கலாமா அணியலாம் கடமை இல்லாமல் அணியக்கூடிய பெண்கள் அதிகமா அணிவாங்க பத்திய முக்கால் போன வரைக்கும் அதுக்கு சக்காத்து இல்லைய முக்கால் போன பதினஞ்சு இருபது அப்ப அது அணிகள் அசட் அது என்னது சொத்து அந்த சொத்துக்கு முழுக்கும் சக்காத்து கொடுத்தாங்க நமது பள்ளியில் பெண்கள் ஆண் துணை இல்லாமல் தனியாக மற்றும் ஆட்டோவில் வருவதை காண முடிகிறது தயவு செய்து அவர்களுக்கு அறிவுறுத்தவும் எவ்வளவோ அறிவுறுத்தியாச்சுங்க இதுக்கு பிறகும் அப்படி வந்தாலும் என்ன பண்ண முடியும் தயவு செய்து பெண்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் ஆண் துணை இல்லாமல் தனியா வராதிங்க குறைஞ்சபட்சம் உங்க மகன் உங்களுடைய கணவன் உங்களுடைய சகோதரன் உங்களுடைய மனைவி உங்களுடைய தந்தை இப்படி மகரமான ஆண் துணை இல்லாமல் தயவுசெய்து வராதிங்க உங்களை யாரும் கூப்பிடலங்க வாங்க நீங்கள் தான் அல்லாவிடத்தில் குற்றவாளி அஜரத் அவர்களே நேற்றைய கேள்வியில் மோலான வார்த்தை பாதுகாவலன் இல்லை என்று கூறினால் இருக்கிறது அந்த பாதுகாவலன் இல்லைன்னு யாரு சொன்ன மௌலானா என்பதற்கு பாதுகாவலன் அர்த்தம் இல்லன்னு சொன்னா மௌலானா என்பதற்கு பாதுகாவல் அர்த்தம் இருக்கிற மாதிரி யஜமான் முதலாளி தலைவர் அர்த்தம் இருக்குது அதுதான் நான் சொன்னேன் பாதுகாவல் அர்த்தமே இல்ல தலைவன் மட்டும் அர்த்தம் இருக்குது அப்படி சொல்ல வரல மௌலானங்கிற வார்த்தை பல அர்த்தம் இருக்குது அதுல ஒண்ணு பாதுகாவலன் அதுல ஒண்ணு முதலாளி அதுல ஒண்ணு தலைவன் அப்படித்தான் நான் சொன்னேன் பாதுகாவல்கிற அர்த்தமே இல்லை நான் இப்ப சொன்னேன் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்து முறைப்படி விளக்கவும் நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த மூலான அடைமொழி பெயர் உண்டா சவுதி அரேபியாவில் கூட ஆளும் பெயர் முன்னாள் மூலானா போடுவதில்லை ஷேக் என்று தான் போடுகிறார்கள் நான் தௌஹித்துவா இல்லை உங்களுடைய பயான்களை அதிகர்கள் கேட்டு பயன்பெற்று வரும் ஒரு இளைஞன் சரி ஒப்புதல் வாக்குறாரு அதாவது சொல்றீங்களா அதாவது மௌலானா என்பது நம்முடைய இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இந்த சவுத் ஏசியா சவுத் ஏசியா தெற்காசிய நாடுகளில் உள்ள ஒரு வழமை இது வந்து ஒரு பெரிய சிற்கான வார்த்தையோ ஹராமான வார்த்தையோ இல்ல அரபு அரபுகள்ல அவங்க ஆலிமா வந்து என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க முத்தவா இங்க நம்மூர்ல முத்தவாங்கிற பழக்கம் கிடையாது அங்க முத்தவா சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க எப்படி முத்தவானு கூப்பிடலாம் நீங்க வந்து மோலானதான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா கேரளால பாத்தீங்கன்னா மோலம் சொல்ல மாட்டாங்க முஸ்லிம் யாருங்குவாங்க சொல்லுவாங்க மோலானம் சொல்ல மாட்டாங்க முஸ்லிம் யார் அல்லது நாதா நாதா அப்படிங்குவாங்க முஸ்லியார் முஸ்லின தொழுகியாலும் ஒவ்வொரு ஊர் பழக்கம் ஒண்ணும் இல்ல பேர கூட்டு போங்க உங்களுக்கு அவசியம் இல்லையே கூப்பிடாதீங்க மோலானா என்று ஒருத்தர் கூப்பிட்டால் தவறில்ல சொல்ல வர்றேன் அது எந்த பாதகமான அர்த்தமோ தப்பான அர்த்தமோ இல்லை ஆன்லைன் கேள்வி ரொம்ப நிறைய இருக்குது இஸ்லாமிய கல்லூரிகள் உலமாக்களின் பங்கு என்ன என் ஆரோக்கியமான இஸ்லாமிய சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்க முடியவில்லை இதெல்லாம் ரொம்ப டீப்பான கேள்வி ரொம்ப அழகாக பதில் சொல்லலாம் இதுக்கு ஆனா சரி கடைசி நாள் அதாவது இஸ்லாமிய கல்லூரிகளில் உலமாக்கலின் பங்கு என்ன நல்ல கேள்விக்கலை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவதில்லை பெரிய வேதனை தான் உளமாக்கலை வந்து உருவாக்கும் பொழுது அவர்களை இந்த ஆளின் தொழில் ஆளும் ஒரு ப்ரொபஷனல் ஏழாவது பட்டம் வாங்கும்போதே அப்படியே விசாரிக்க ஆரம்பிச்சிடும் புரோக்கர வச்சு எந்த பள்ளியில இடம் இருக்குது எந்த பள்ளியில எவ்வளவு சம்பளம் தருவாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடறான் போதி முடிச்சான நேரம் அங்க போய் அந்த பள்ளியில போய் இம்மாமத்தில் உட்காடுறது அதே தன்னை குழப்பாக்கி வேண்டிய ஓடிக்கிட்டு போறது அப்ப முத்தவழி சொல்றது தலைவர் சொல்றது இதெல்லாம் கட்டுப்பாடு நடக்க வேண்டியது ஆனால் உளமாக்கல் என்பவர்கள் சோதனை அப்படிப்பட்டவர் அல்ல இல் என்பது ஒரு ப்ரொபஷனல் கிடையாது அல்லாருடைய மார்க்கத்திற்காக பணி செய்வது அல்லாடையாக பணி செய்வது உங்களுடைய ப்ரொபஷனலுக்காக நீங்க வேற நல்ல தொழில தேர்ந்தெடுத்துங்க உங்களுடைய மார்க்க பணிக்கு இடையூறு இல்லாத தொழில் தேர்ந்தெடுத்துங்க செய்யணும் ஆனா இன்னைக்கு ஏன் ஒரு ஆரோக்கியமான இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாக்க முடியலன்னு சொன்னா நீ பெரிய வேதனை சவாதங்களே பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா சின்ன நாடு முஸ்லீம்கள் எல்லாருமே பெரும்பாலும் தமிழ் பேசுறவங்க தான் அந்த ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா மாஷா இல்ல உலமாக்களுக்கு பத்தியில நல்ல ஒற்றுமை அங்க ஜம்யத்துமாங்கான் வச்சிருக்காங்க அந்த ஜம்யத்துள்ளம் தலைவர் யாரும் பாத்தீங்கன்னா தபிக் ஜமாத்துல முக்கியமான ஆளு அந்த செயலாளர் யாரும் ஜமாத்த இஸ்லாமியை சேர்ந்தவர் பொருளாளர் யாரும் பாத்தீங்கன்னா அங்க அந்த சலஃபி தௌஹிங் சலபியை சேர்ந்தவரு அவங்களுக்குள்ள சண்டை இல்ல தகராறு இல்ல ஒற்றுமையா சந்தோஷமா முகப்பத்தா அவங்க அனுசரிச்சு எந்த இப்ப சுனாமி வரும்போது எல்லாம் ஜம்யத்து சார்பா மாஷா அவ்வளோ பெரிய சேவை பண்ணாங்க ராஜபக்ஷ கூப்பிட்டு அவங்களை கௌரவிக்கிறோம் ஜமியுமா நிர்வாகிகளை கூப்பிட்டு கௌரவித்து கொழும்புடைய மத்திய நகரில் ஜம்யத்துல பில்டிங் கட்டுறதுக்கு கவர்மெண்ட்டும் இடம் கொடுக்கலாம் அப்படி உலமாக்களுக்கு அங்க மரியாதை ஆனா அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான நிலை தமிழ்நாட்டில் இல்ல நான் ஒரு ஸ்ரீலங்கா ஒரு மோடி பேசியிருக்கோம் எப்படிங்க உங்க நாட்டில் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க உலமாக்கள் அவ்வளவு பணி சேரிங்க அவ்வளவு கண்ணியமா இருக்கீங்க எங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பேர் பேர சொல்ற சண்டைக்கு வருவீங்க நீங்க பேர சொல்லி எங்க ஊர்ல இந்த ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா எங்க ஊர்ல நீங்க ரெண்டு பேரும் கிடையாது அதனால எங்க ஊர் உருப்பிட்டுச்சு உங்கூர்ல இந்த ரெண்டு பேருக்குனால உருப்பிட மாட்டேங்குது அப்படின்னாங்க ரெண்டு பேர் பேரரசில் நீங்களா புரிஞ்சா புரிஞ்சுக்க அதனால சகோதரர்களே இந்த மாதிரி மிகப்பெரிய வேதனை இது வந்து சிரிக்கொரு விஷயம் மிகப்பெரிய வேதனை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச பீடையே தெரியல இந்த மாதிரி நமக்கு மத்தியில் ஒற்றுமை இல்ல ஒரு சங்க ஒரு சங்கோஜம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்குண்டா ஒருத்தர் பார்த்தா சலாஞ்சலிக்கு கூட தயாரா இல்லை எந்த அளவுக்கு நான் ஏறமாட்டேன் சேந்திர நான் வரமாட்டேன் பண்ணுங்க சமசிங்க அந்த மேடைக்கு அல்ல இவன் வந்து அந்த மேடைக்கு நான் வரமாட்டேன் இப்படி ஒரு மோசமான சூழலை தான் பாக்குற சமுதாயத்துல இன்னைக்கு அதனால சகோதரர்களே இது தவிர்க்கப்பட வேண்டியது ஒழிக்கப்பட வேண்டியது நீங்களும் காசா அல்லாட துவாசிங்க சாதிக்கலாம் துவா செய்யுங்க அல்லா உளமாக்களுக்கு மத்தியில ஒற்றுமை வரதுக்கும் உளமாக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு வர்றதுக்கும் அவங்களுக்கு சமுதாயம் அக்கறை வரதுக்கான துவா செய்யுங்க எங்கள் ஊரில் உள்ள இமாம் தொழுகையில் அல்கந்து ஓதி முடிக்கும் பொழுது ரப்பிஃபிரளி ஆமீன் சொல்கிறார்கள் இது கூடுமா சொல்லலாம் ஒரு அதிசயம் இருக்குது அந்த மாதிரி உல இமாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆமீன் சொல்லி இத சத்தம் போட்டு உலக அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னா ஆதாரம் ஒரு அதிசருக்குள்ளீர் காண்பது என்ன பண்ணுறது அது கேள்வி மாறி வந்து அந்த காலேஜில் போய் கேக்கணும் போய் சேர்ந்து கேக்கணும் இந்த காலேஜில் சேர்ற சேர்ந்து பாக்கணும் இல்ல இல்ல அது நல்ல காலேஜ் குவாலிட்டியான காலேஜ் அப்படின்னா சில தியாகங்களை பண்ணித்தான் அதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி சில தியாக சகிச்சு என்ன பண்ண போறீங்க இறங்கும் அட்வைஸ் பண்ணி எப்படிங்களா தேவையில்லாத கேள்வி தொழுகையில் தக்மீர் செய்கிறோமே அதாவது கொஞ்சம் ஆன்லைன்ல கேள்வியை எழுதி அனுப்புறவங்க நீங்களே கொஞ்சம் பண்ணி அனுப்புங்க ஏராளமான கேள்வி எல்லாம் வருது பயிற்சி கார்த்தமான கேள்வி எல்லாம் அனுப்பல மேலும் எடுத்து இருக்காங்க நாளை முடிஞ்சவரை இந்த மாதிரி அவாய்ட் பண்ணி அனுப்புங்க தொலகையில் தக்மீர் இருக்கும் சஞ்சிதான் செய்கிறோமே இதன் நோக்கம் என்னவென்று சொல்லவும் என்னங்க அல்லா சொல்லிட்டு நோக்கம் என்ன இருக்குது எனக்கு லாங் டேம் லோன் இருக்கிறது லாங் டேம் எிள் கார் லோன் ஹவுஸ் லோன் இதை சக்காத்து கொடுக்கும்போது எவ்வாறு கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த லோன் தொகையை கழித்து விட்டு சக்காத்து கொடுக்க வேண்டுமா அல்லது வருடா வளரும் கட்ட வேண்டிய தொகையை மட்டும் கழித்து விட்டு சக்காத்து கொடுக்க வேண்டுமா நீங்க தயாரி சக்காத்த பத்தி யோசிக்காதீங்க முதல்ல உங்க ஹராமான வட்டியை பத்தி யோசிக்க இந்த கேள்வி கேட்கறது வெக்கமா இல்லையா உங்களுக்கு இந்த ஹராமான வட்டியை வச்சுக்கிட்டு இதுல சக்காத்து எப்படி கொடுக்கணும் அந்த லோனை சேர்க்கணுமா அந்த லோனை சேர்க்கணும் என்ன கேள்வி இது முதல்ல வட்டியிலிருந்து விடுமுறை கடன் வாங்கியா வெளிப்படையா சொல்றேன் ஏன் லோன் எடுக்கணும் அந்த வசதி வித்தன கட்டி ஆகணும் வட்டியில தவிச்சாணும் வட்டி கட்டுறது அதனால தோறல நீங்க கேட்காதுங்க முதல்ல விடுபட பாருங்க அப்புறம் யோசிச்சுக்கலாம் போதை வரைய அளவுக்கு சாராயம் கொடுத்து விட்டேன் இப்பொழுது மகளிர் வந்துவிட்டால் நான் சாராயத்துக்கு முதலாக வேற ஏதாவது விட்டு போதையை அகற்றி விட்டு மகிழ்ச்சி தொழவேண்டுமா அல்லது என்னோட போதை முழுமையாக நீங்கிய பிறகு மகருக்கு தொழவேண்டுமா அப்படின்னு கேட்கிற மாதிரி கேள்வி புரியுதா சொல்றது ரொம்ப நேரத்துக்கு போதை ஏற மாதிரி கிக்கு இறங்காத சாராயம் குடிச்சிட்டேன் குடிச்ச பிறகு இப்ப நான் என்ன பண்ணுறேன் மகளிர் பக்தம் வந்துருச்சு நான் மகிழ்விக்கு எப்படி சொல்லணும் ஏன் போதை இறங்கினதுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி இல்ல நான் போதையோடு இருக்கும்போது வேற ஏதாவது மெடிசின் சாப்பிடும் கொஞ்சம் போதையை குறைச்சிக்கிட்டே மகிழ்விமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்குது புரிய முதல்லாம் மாப்பிள்ளை வீட்டு செலவில் கிராண்டாக வலிமா விருந்து வைக்கலாமா எந்த விருந்தாக இருந்தாலும் கிராண்டே கூடாது ஜிஜி லைட் போட்டு சில பேரு நிறைய பேரு இரவுல வந்து வலிமா வைக்கிற காரணமே நல்ல லைட் அலங்காரம் பண்ணலாம் இரவ பகலாக்குற மாதிரி போடலாம் இதெல்லாம் அல்லாட வரிசொல்லி ஆகணும் நமசலாஜி செலவு மிக மிக குறைவாக நோன்பு கஞ்சிக்கு பணம் தட்டுப்பாடு என்று சொல்கிறீர்கள் ஆனால் மக்கா மஜன் ஏசிக்கு என்று பெரிய அளவில் சேது செய்தீர்கள் அந்த பணத்தில் ஏன் நோன்பு கஞ்சிக்கு தாங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏசிக்கு வாங்கின காசையும் நோம்பு கஞ்சிக்கு வருஷம் பூரா காட்சி கொடுக்க வேண்டியதான் தேவைப்படுது தேவையான அளவுக்கு நோம்புகஞ்சி காசு நோம்பு கஞ்சி கொடுக்குறவங்க எட்டாயிரம் ரூபாய் ஏசி வாங்கி கொடுத்தவங்க நாப்பத்தையூபா எட்டாயிரம் சக்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுங்க நாப்பதாயிரம் சக்தி உள்ள நாற்பத்தாயிரம் கொடுங்க இல்ல நோம்பு கொச்சி இல்ல நாளிலே பட்டினி போட போற நோம்பாடிகள் எல்லாம் அதனால ஏசி போடு கேட்டா நீங்க இப்ப ஏசி தேவையா உனக்கு குடிக்கிறது கஞ்சியே இல்ல உனக்கு குடிக்க கஞ்சி இல்ல இப்ப உனக்கு ஏசி தேவையா அப்படின்னு கேட்கலாம் எங்களுக்கு அகம்தெல்லாம் குடிக்க கஞ்சி இருக்குது ஆனா தேவைப்படுத்து அடுத்தடுத்த நாள் தேவைப்படு தாங்கன்றேன் அது எப்படி சொல்றோம் உங்களுடைய வசதியை பொறுத்து எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுது எட்டாயிரம் ரூபாய் கொடுக்க நாற்பத்தாயிரம் கொடுக்க முடியும் நாப்பதாயிரம் கொடுங்க அலம்லா அதனால பெரிய கிருப பாருங்க ஏசிக்கு நான் பெரிய அளவு வசூல் பண்ணவே இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை அது ஜும்மாலோட சொல்லல தலா பயன் சொன்னோம் மக்கள் அவ்வளவு ஆர்வமா நான் தரேன் நீ போட்டி போட்டு வந்தாங்க அதுல அடுத்த வெள்ளிக்கிழமை ஏசி ஆன் பண்ணிட்டோம் எல்லாரும் பெரிய கிருப அல்லாரு மக்கள் எல்லாத்தையும் நல்ல குடிவிடுறோம் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உலகத்துல எவன்டி பார்க்க முடியாதுங்க ஒரு உலகத்துல எவன்டையும் பார்க்க முடியாது இந்த மாதிரி தர்ம சிந்தனையே து அதை மட்டும் தவிர்த்துட்டாங்கடா நம்ம சமுதாயத்தை அடிக்கல எவனுமே கிடையாது அதனால அல்லா அல்லா அபுல்லால தர்ம சிந்தனை இன்னும் அதிகமாக்கணும் இன்னும் வாழ்க்கையில வரக்கூடிய ஏசிக்கு செலவு பண்ண எல்லா மக்களுக்கும் இதுக்கெல்லாம் தொண்டிருக்கு மருத்துவ காப்பீடு மருத்துவ காப்பீடு ஹலால் திரும்ப காப்பீடு காப்பீடு திட்டம் நடத்தியது தமிழகத்தை சார்ந்த பிரபலமான ஒரு முஸ்லீம் தான் ஆகவே அது ஹராமாக இருந்தால் ஒரு முஸ்லீம் அதை நடத்தி ஒரு முஸ்லீம் நடத்தினால அது ஹலால் ஆயிடுமா இப்ப அந்த முஸ்லீம் முன்சி அழைச்சிட்டு அந்த முன்சீவி என்ன பண்றாரு என்ன பெரிய வேதனைடா அந்த கம்பெனிக்கு அல்லா அபுல்லாலும் எவ்வளவு ஹலாலன வியாபாரத்தை கொடுத்திருக்கான் அந்த கம்பெனிக்கு அல்லா அபுல்லாலும் எவ்வளவு ஹலாலன வியாபாரத்தை கொடுத்திருக்கான் ஆனாலும் சில ஜென்மங்களுக்கு எப்படிண்டா அல்லா ரபுல்லா நல்ல சுவையான பிரியாணி கொடுத்தா கொடுத்தா கூட தொட்டுக்கிறதுக்கு ஊருகா மாதிரி நஜீஸ் இருக்கணும் தொட்டு ஊருகா மாதிரி என்ன இருக்கணும் மலம் இருக்கணும் அப்பதான் அவன் திருப்தி அடையும் அந்த மாதிரி சிந்தனை தான் என்னன்னு சொன்னா எவ்வளவு ஹலாலான வியாபாரத்தை அல்லா கொடுத்துருக்கான் அதை வச்சு போதுமாக்காம இந்த ஹராமான வட்டியின் பக்கம் போறது எப்படிதான் மனசு வருதோ தெரியல இவ்வளவு அழகான வியாபாரத்தை அல்லா நம்ம கொடுத்திருக்கானே இவ்வளவு அழகான அல்லா ரிசுக்கு கொடுத்திருக்கானே அந்த அல்லாக்கு நம்ம வந்து இந்த வட்டியை வாங்குறது ரசோலி அல்லாவுடனும் அல்ல போர் செய்வதற்கு சமா சொல்றேன் அப்படி நமக்கு இவ்வளவு அழகான அற்புதமான ஹலாலான ரிசர்க்கு கொடுத்தாரு அல்லாவோட நாம போய் போர் செய்யறமே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம போயிடும் பணம் கிடைக்கணுங்கிறதுக்கான எந்த வழியில வந்தாலும் ஏத்துக்கிறதா பணம் எந்த வழியில வந்தாலும் பரவாயில்ல அது வட்டியா இருந்தாலும் சாராயமா இருந்தாலும் யாரும் இருக்க முடியாது யார் கோவிச்சு எனக்கு கோவிச்சாலும் கவலை இல்ல அல்லா திருந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும் ஏன் சொல்ற சோதரிகளே அல்லாவுடைய கண்டிப்பா கடுமையான வார்த்தை என்னோட போர் செய்வதற்கு ஆயத்தமாக அந்த வாசகம் உரைக்கிறியா உங்களுக்கு ஒரு ஹலாலான பிசினஸ் ஆயிருந்தாலும் இந்த ஹராம செஞ்சுதான் வட்டின் போயணுமா இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு மணப்பெண்ணுக்கு மகராக அஞ்சு பவுன் நகை போடுகிறோம் கருகமணி மூணு பவுன் போடுகிறோம் இவை சேர்த்து எட்டு பவுனாக கருகமணியாகவே போடலாமா இது என்னங்க கேள்வி இது கருசமணி போடுறதே முதல்ல மார்க்கத்தில் இல்ல அப்புறம் மகர் அஞ்சு பவுனா கருசமணி மூணு பவுனா இது எட்டு பவுனா சேர்த்து இந்த மாதிரி அனுப்பாதீங்க அல்லா ரபுல்லாம் இந்த விஷயங்கள பேசணும் இந்த விஷயம் கேட்டோமோ அதன்படி அமல்சிய தோஃபி தந்தல் ஆலமீன் அசாலாம் வலைக்கம் வரமத்தி